மாநாட்டு பிரதிநிதிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மலைவாழ் மக்களின் மாநாடு என்றவுடன் உங்களை எல்லாம் சந்திக்க நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன் காரணம் நீங்க தான் தமிழ்நாட்டுடைய ஒரிஜினல் சொந்தக்காரங்க எல்லாம் மலையிலிருந்தாலும் தான் கீழே இறங்கினது முன்ன பின்ன ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கோஷ்டி இறங்கியிருக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆன பிறகும் ஒரு கோஷ்டி மலையில இருக்கிறது ஆனால் அனைவருமே மலைவாழ் மக்கள்தான் அனைவருமே பழங்குடியின மக்கள்தான் இங்கே நீலகிரி பற்றி நம்முடைய பேராசிரியர் சொல்லி வரும் பொழுது இருளர் இருளர் என்கிற வார்த்தையை அந்த குடிமக்கள் பற்றி சொல்ல விஷயம் ஒன்று இன்றைக்கு நடந்திருக்கிறது ஆதாரபூர்வமான ஒரு ஆய்வுடைய முடிவு வந்திருக்கிறது அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி ஹரியானாவிலே ஒரு அகலாய் அகழ்வு ஆராய்ச்சி நடந்திருக்கு அதை மகாராஷ்டிரா மானிலத்தை சார்ந்த ஆய்வாளர்கள் அங்கே நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்திய மனித எலும்பு கூடு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய டிஎன்ஏ எனப்படுகிற மரபணு அந்த மரபணு ஆய்வுடைய முடிவை அந்த ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதனுடைய சாரம் முக்கியமான பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கிறது ஆய்வுக்குழுவினுடைய தலைவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அந்த நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்திய மனிதனுடைய மரபணு இன்றைக்கு யாருடைய மரபணு போல இருக்கிறது வட இந்திய மனிதர்களா தென்னிந்திய மனிதர்களா பதில் தென்னிந்திய மனிதர்கள் ஆரியர்களா திராவிடர்களா பதில் திராவிடர்கள் அந்த திராவிடர்கள் சொன்னார்கள் இருளர் அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த இனக்குழு மக்கள் இருந்தால் தயவு செய்து உங்களை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தான் இந்திய துணை கண்டத்தினுடைய உண்மையான பழங்குடி மக்கள் சபைக்காக சொல்ல திட்டவட்டமான முடிவு மரபணு ஆராய்ச்சியிலே வந்த முடிவு அவ்வளவு நீண்ட நெடிய மரபு நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு இருந்திருக்கிறது இன்றைக்கும் கூட நீலகிரியிலே அந்த இருளர் மக்கள் இருக்கிறார்கள் அதனாலதான் அவங்களுடைய வரலாறுக்கும் இன்றைய சமகால வாழ்வுக்கு இடையிலான தொடர்புகள் பற்றி இன்னும் கூடுதலான ஆய்வுகள் வரவேண்டும் பாரதி அவர்கள் எவ்வளவு அற்புதமான முறையிலே இந்த விஷயங்களை இணைத்து இணைத்து பேசினார் என்பதை கண்டோம் அவருடைய அத முயற்சிக்கும் ஆய்வுக்கும் நான் தலை வழங்குகிறேன் ஆனால் என்னை பொறுத்தவரை அது ஒரு தொடக்கம்தான் இன்னும் நிறைய ஆய்வுகளை இதற்கு பிறகு இளர்கள்தான் உண்மையான தொன்மையான பழங்குடி மக்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு இன்றைய இந்திய மக்களுக்கும் இடையிலான உறவு மரபண ரீதியாக மொழி ரீதியாக பண்பாடு ரீதியாக எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை இவரை போன்ற அறிகர்கள் தொடர்ந்து வெளியிட வேண்டும் என்று எடுத்த எடுப்பிலேயே நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வகுப்பு அபாயம் இருந்தாலும் என்னால் இந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்க முடியவில்லை இவருடைய பேச்சை கேட்ட பிறகு அதே போல இன்னொரு தலைப்புக்குள்ளே போகிறேன் பொள்ளாச்சி டாப் அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை சந்தித்தேன் அவங்களுடைய வீடுகளுக்கு சென்றேன் என்ன அது ஒரு மாதிரி வீடுன்னு வச்சுக்கலாம் அந்த காட்டுப்பகுதியில் அப்படியே சின்ன சின்ன குடிசையும் இல்லாமல் வீடும் இல்லாமல் ஒரு இரண்டாம் கட்ட ரகமாக இருந்தது அவங்க வீட்டுக்குள்ள போனேன் என்னை ரொம்ப அன்பாக உபசரிச்சாங்க சுத்தி முத்தி பார்த்தேன் வீட்டுக்குள்ள மின் வசதி இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த காட்டுக்குள்ள இருட்டில் நீங்கள் மின் இல்லாமல் எப்படி இருக்கீங்க அந்த அம்மா சொன்னாங்க இல்லை மின் வசதியெல்லாம் தரமாட்டாங்க தந்தா இங்க உள்ள பக்கத்துல யானைகள்லாம் இருக்கு இங்க எல்லாம் வந்துட்டு போகும் சர்வசாதாரணமா இங்க பாருங்க இந்த பலாமரத்தை பார்த்தீங்களா இன்னொரு வெளியே கொண்டாந்து காமிக்கிறாங்க இந்த பலாமரத்தை என்ன பண்ணிருக்குன்னா முன்கால் ரெண்டு யானை தூக்கி வச்சு அந்த அடையாளம் அப்படியே இருக்கு அந்த பலாம்பரத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்டுருக்கு வீட்டுக்கு பின்னாடி இருக்குது பலாமரம் இப்படி யானைகள்லாம் வரும் மின் வசதி கொடுத்த யானக்கு சிக்கல் என்கிற காரணத்தினால எங்களுக்கு மின் வசதி இல்லை இன்னும் கூத்துக்கா இருக்கு கிளைமேக்ஸ் அந்த வீட்டுக்கு முன்பு மின்சார வயர் போயிட்டு இருந்துச்சு உச்சியில மீன் கம்பம் எல்லாம் இருந்துச்சு என்னமா இப்படி சொல்றீங்க மின் வசதி கொடுத்தா யானைக்கு பாதுகாப்பு பாதிப்பு ஆகவே தள்ளேங்கிறீங்க ஆனா உங்க வீட்டுக்கு முன்பு அந்த தெரு ஓரத்தில் மின்கம்பம்லாம் இருக்குது மின்சார வயல் எல்லாம் இருக்கேன் ஆமாங்க அதெல்லாம் இருக்காது யாருக்குன்னா இங்க கீழே இருந்து வரக்கூடிய பயணியல் வசதிக்காக பயணியல் விடுதிக்காக இருக்கு பயணியல் வடி விடுதிக்கு அந்த சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு மின் வசதி தள்ளாம் அதனால யானை பாதிக்கப்படலாம் ஆனால் பூர்வீக குடிகள் அந்த மலைவாழ் மக்கள் அந்த பழங்குடியின மக்களுடைய வீடுகளுக்கு மட்டும் மின் வசதி இல்லை குடுத்தால் யானைகள் பாதிக்கப்படும் அதுதான் நான் நினைச்சேன் இங்க பாடல் பாடும்போது யானைகள் சரணாலயம் புலிகள் சரணாலயம் அமைக்கிறதுலாம் இருக்கட்டும் முதல்ல பழங்குடிகள் சரணாலயம் அமைக்கப்பட வேண்டும் து காலங்காலமா இருக்காங்க ஒரு புது வசதி மின் வசதி ஆனால் அவங்களுக்கு கிடையாது இதை பார்த்து நான் அசந்து போனேன் இன்னும் நடக்குது தமிழ்நாட்டில் இதில் சொல்லுவாங்கல்ல பேர் பெத்த பேரு குடிக்காத தாக நீர் இல்லைங்கிற மாதிரி இந்தியாவிலேயே ரொம்ப வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு பேரு அங்கேயே மலைவாழ் மக்களுடைய நிலைமை இதுதான் என்றால் மத்திய பிரதேசம் எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய கற்பனைக்கு அந்த மக்கள் தான் எப்படி இருப்பாங்க இந்த சூழலில் இத்தகைய மலைவாழ் மக்களுடைய சங்கம் அதனுடைய போராட்டங்கள் அந்த போராட்ட அனுபவங்களை பகிர்ந்து மேலும் முன்னெடுத்து செல்ல இப்படிப்பட்ட மாநாடு அதில் அடியேனும் பங்கேற்பு என்பது உள்ளபடியே எனக்கு ஆனந்தம் இந்த வாய்ப்பை நல்கி உங்கள் அனைவருக்கும் எனது பதிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப வகுப்பு வாதத்துக்கு வர்றேன் என்னை பொறுத்தவரை இந்த சொல்லை நான் அதிகம் பயன்படுத்துவதில்லை எனக்கு என்ன சந்தேகம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வகுப்பு வாதம்னா தெரியுமா அவங்களுக்கு அஞ்சாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு தான் தெரிய போய் வேணும் வகுப்பு வகுப்புல ஒரு வாதம் மதவெறி மதவெறி அபாயம் அதுதான் இந்திய மக்களை இன்றைக்கு மிரட்டி வருகிறது மதம் வேறு மத வெறி வேறு இது ஒரு அறிவார்ந்த சபை என நான் நினைக்கிறேன் ஆகவே சில நுணுக்கமான விஷயங்களை இந்த அவையிலே முன்வைக்கலாம் என்று நான் கருதுகிறேன் நண்பர்களை எனக்கு மத நம்பிக்கை இல்லை உங்களில் பலருக்கு அது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு பழங்குடியின மக்கள் உள்ளிட்ட உழைப்பாளி மக்களுக்கு மத நம்பிக்கை இருக்கிறது கடவுள் நம்பிக்கை இருக்கிறது ஆதி சமுதாயம் தொட்டு எப்படி மத நம்பிக்கை இருந்தது என்பதை அவர் சொன்னார் சில பேர் இன்றைக்கு கீழடி ஆய்விலே மத சின்னங்கள் இல்லை என்கிற காரணத்தினால் பழந்தமிழருக்கு சங்ககாலத்திலே மத நம்பிக்கையே இல்லை என்கிற முடிவுக்கு அவசரப்பட்டு வருகிறார்கள் நான் அப்படி ஒரு முடிவுக்கு வர தயாராகின அப்படி வந்தால் சங்க இலக்கியம் எல்லாம் பொய்யா போகும் அந்த வெறியாடல் பொய்யாக போகும் கொற்றவை பொய்யாகி போவார் அவை நான் அவசரப்பட்டு அத்தகைய முடிவுக்கு வர தயாராக இல்லை நீண்ட நெடுங்காலமாக மக்கள் நெஞ்சிலே மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது அது உழைப்பாளி மக்கள் மத்தியிலே எனக்கு மத நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய மத நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் ஏன் மதிக்கிறேன் ஏன் கடவுள் நம்பிக்கை வருது தெரியுமா வாழ்க்கை தருகிற இன்னல்கள் சமூகம் தருகிற நிர்பந்தங்கள் சக மனிதர்களை நம்ப முடியல நீ தயவுசெய்து ஒரு காட்சியை நினைச்சு பாருங்க நான் சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் ஒருத்தர நண்பன் நினைச்சு போய் கொற்றேன் ஐயா அடுக்கடுக்கா துன்பங்கள் உண்மையிலேயே ஏழரை நாட்டு ஜன்னி ஹட்டா இருக்கும் ஏன்னா நம்மால மூணு வகையான சனியை கண்டுபிடிச்சிருக்கான் மங்கு சனி தங்கு சனி பொங்கு சனி ஒவ்வொன்னு ஏழற ஏழ்ற இப்ப இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு மூணையும் தாண்டி அதுக்கு பிறகு நல்லா இருக்க அதுக்கு நல்லா இருந்தா நாசமா போனா என்ன இருபத்தி வருஷம் ஆயிப்போச்சு ஐயா இந்த துன்பங்களாம் சொல்றான்னு வச்சுக்கங்க அவளைவே ரொம்ப உச்சு கட்டி ரொம்ப சோகபாவத்தோட கேட்டுவிட்டு போன உன்ன இன்னொருத்தர்கிட்ட கேட்டவர் வந்து புலம்பிட்டு போறான் பாத்தியா இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்ன ஆட்டம் போட்டான்னு தெரியுமா இப்ப மாட்டிக்கிட்டு முடிக்கிறான் அப்படின்னு சொல்றத இந்த சோகத்தை சொன்னவர் கேட்டார்னா அவருடைய மனம் எப்படி இருக்கும் அதனாலதான் மனுஷங்கிட்ட சொல்லாம கடவுள்கிட்ட பேசுறான் நம்ம அது குறைஞ்சபட்சம் கடவுளாவது குரணி பேசுறது புறம் கூறாமை என்பது பற்றி ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பொரணி பேசாது என்னை பற்றி என்னுடைய சோகங்களை அதன் முன்பு கொட்டுகிறேன் இந்த நோக்கிலே நாங்கள் புரிந்து கொள்கிறோம் மதம் ஒரு அபிநிதான் ஒரு போதைதான் அது மெய்யான விடுதலையே தருவதில்லை ஆனால் அதே நேரத்தில் அது ஏழைகளில் பெருமுச்சாக இருக்கிறது உயிர்பற்ற உலகின் உயிராக இருக்கிறது இதயமற்ற உலகின் இதயமாக இருக்கிறது என்று சொன்னான் அந்த மாமயதை அவன் கவிஞனும் கூட அதனால தான் இத்தகைய வார்த்தைகள் வந்து விழுகின்றன நம்முடைய இந்த மத நம்பிக்கை உள்ளவர்களை இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை நாம் மதிக்கிறோம் ஆனால் வெறி என்பது வேறு மதம் வேது மத வித்தான் இது கடவுளை அனுப்புறேன் துன்பத்தூர் கவனிச்சீங்க தஞ்சாவூருக்கு போனாங்கன்னா அவங்க எட்டுக்குடி முருகனி கும்பிடுவாங்க வேளாங்கண்ணிக்கும் போவாங்க நாகூர் தர்காக்கும் போவாங்க நீங்க போய் கேளுங்க என்ன எல்லா சாமிக்கும் போறீங்க நம்மால் சொல்ல எந்த சாமியாவது காப்பாத்தே அர்த்தம் புயுதா ஐயா ஒரு சாமி எனக்கு ஒத்து வராத பல சாமி இருக்கட்டும் இதுதான் அவங்களுடைய இயல்பான மனம் இல்லை ஆனால் மத வெறி என்ன தெரியுமா சொல்லுகிறது தான் சார்ந்திருக்கிற மதத்தை தவிர மற்ற மதங்களை எழிவாக நோக்குகிறது மற்ற மதங்கள் மீது தேவையே இல்லாமல் வன்மத்தை வளர்க்கிறது பகமையே உருவாக்குகிறது மத மோதலை தூண்டுகிறது இதுதான் மதவென்கூட யோசிச்சு பாக்கிறது உண்டு நீயே ஒரு மதக்கார இன்னொரு மதங்களை பழிச்சு பேசலாமா உனக்கு உரிமை இருக்கு மத நம்பிக்கை இல்லாத ஆளாவது மதத்தை விமர்சிக்கலாம் நீதான் உள்ளாக நீயே பிற மதங்களை விமர்சிக்கிற தாக்கற கிண்டல் பண்ற கேள்வி பண்ற ஆனா அதுதான் நடக்கும் காரணம் இங்கே இருப்பது அவர்களிடம் இருப்பது மதமல்ல மதவெறி இன்றைய தினம் ஆர் எஸ் எஸ் இன்றைய தினம் பாஜக இன்றைய தினம் இந்து முன்னணி புதுசாக ஒன்று தமிழ்நாட்டில் இந்து மக்கள் கட்சி இவ்வளவு கிளம்பி கொண்டிருக்கிறார்களே இவர்களுடைய பேச்சை பாருங்கள் முஸ்லீம் மக்கள் மீது அவ்வளவு அவது உரை கிறிஸ்தவ மக்கள் மீது அவ்வளவு அகன்மையோடு அவர்களை பற்றி எழிவாக பேசுகிறார்கள் என்னால் இந்த சபையில சொல்ல கூசுகிறேன் பாதிரியார்களை பற்றி அவர்கள் என்ன அடைமொழி வைத்து பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் நாட்டுடைய மக்கள் குறிப்பாக இந்து மக்கள் படுகிறவர்கள் எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறார்கள் இவர்களுடைய எதிரிகள் யார் என்றால் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறார்கள் நண்பர்களை தயவு செய்து யோசித்து எதிரி என்பவன் யார் என் உடைமை பறித்தவன் எனது எதிரி எதிரி என்பவன் யார் என் உரிமையை பறித்தவன் எனது எதிரி முஸ்லிம்களா இந்துக்களுடைய உடைமைகளை பறித்திருக்கிறார்கள் இந்துக்களுடைய உரிமையை பறித்திருக்கிறார்கள் பறித்திருக்கிறார்கள் இந்த நாட்டுடைய மக்கள் தொகையிலே முஸ்லிம்கள் வெறும் பதினாலு சதவீதம் பெறுதான் ஆனால் உயர்கல்வியிலே அவர்கள் மூணு சதவீதம் ஐஏஎஸ் ஐ வெறும் இரண்டை சதவீதத்திலிருந்து நாலு சதவீதம் பொதுத்துறை நிறுவனங்களிலே சதவீதம் ரங்கநாத் சட்டமன்றம் நாடாளுமன்றம் உட்பட பொது வாழ்க்கையில வேற ரெண்டு சதவீதத்திலிருந்து நாலு சதவீதத்துக்குள்ளதான் என்று அந்த அறிக்கை சொல்லுது ஆனா ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பதினைஞ்சு பேர் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் ஒரே ஒரு இடத்தில் எங்க தெரியுமா இந்திய சிறைச்சாலைகளில் தெரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவுடைய கைதிகளிலே பதினாறு சதவீதம் பேர் முஸ்லிம்கள் ஐஏஎஸ்ல இல்ல ஐபிஎஸ் ஆனால் இங்க மட்டும் இருக்கிறார்கள் இவர்களா நம்முடைய எதிரிகள் கிறிஸ்தவர்களின் எதிரிகள் என்கிறார்கள் இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையிலே வரும் ரெண்டாவது செலவிதம் அவங்க எப்படி வந்து ஆளுகை செலுத்த முடியும் ஆதிக்கம் செலுத்த முடியுங்க இன்னும் கூத்து என்ன பத்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இவரது கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்து கொள்ள இவர்கள் தான் இந்துக்களுடைய இது எவ்வளவு பெரிய மோசடியான சிந்தனை என்பதை தயவு செய்து புரிந்து மக்களுக்கு ஒரு பொய்யான எதிர்களை அடையாளம் காட்டுகிறார்கள் முஸ்லிம்கள் தான் எதிரிகள் கிறிஸ்தவர்கள் தான் எதிரிகள் என்று பொய்யான எதிரிகளை இவர்கள் கட்டமைப்பதற்கு நோக்கம் என்ன தெரியுமா மெய்யான எதிரிகளை காப்பாற்ற யார் இந்தியாவுடைய மெய்யான எதிரிகள் மனுவாதிகளும் கள்ள கூட்டு பெருமுதலாளிகளும் இந்த இருவரையும் காப்பாற்ற முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரிகள் என்று பொய்யாக திட்டமிட்டு கட்டமைக்கிறார்கள் செயற்கையாக கட்டமைக்கிறார்கள் ஏன் மனுவாதிகளை எதிரிகள் என சொல்லுகிறேன் எண்பது சதவீதமாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் மத்தியிலே எந்த ஒரு சமூக சீர்திருத்தமும் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள் மனுவாதம் என்பது என்ன சொன்னாரே அந்த சாதிய தோற்றத்துக்குள்ளே நான் போகலை இன்றைக்கு அது எவ்வளவு கொடூரமாக கரானாக ஆணவ படுகொலை என்கிற வடிவத்தோடு நின்று கோர தாண்டவம் ஆடுகிறது என்பதை தயவு செய்து காப்பாற்ற பழங்குடி மக்கள் அவங்க இந்துக்கள் இல்லையா என்றைக்காவது ஆர் எஸ் பரிவாரம் பழங்குடி மக்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தியதாக நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு அதை உருவாக்க நம்முடைய தோழர் பிருந்தாக்காரத்தில் இருந்து நம்முடைய தோழர் சண்முகம் வரை என்ன பாடுபட்டார்கள் என்பதை இரண்டு தினங்களுக்கு முன்பு தீக்கதிலே கட்டுரை எழுதியிருந்தார் தோழர் இப்படி யாராவது இந்த பழங்குடி மக்களுக்காக மலைவாழ் மக்களுக்காக இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி நாங்கள் இந்துக்களுக்காக இருக்கிறோம் என சொல்கிறவகை போராடியதுண்டா பழங்குடி மக்கள் இந்துக்கள் முடிக்க வந்தீங்களா சொல்லுங்க ஒரு வழியா தப்பி சொல்ல அவன் இந்துக்கள் தான் ஆனா அவங்களுக்கு காப்பாடு போட மாட்டோம் பட்டியல் சாதி மக்கள் இந்துக்கள் இல்லையா அந்த மக்களுக்காக நீங்கள் ஏதேனும் போராட்டத்தை நடத்தியதுண்டா எவ்வளவு விதவிதமான தீண்டா தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போராட்டங்களை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறதா மகற்றான பணியை செய்து கொண்டிருக்கிறது எண்பத்தாறு விதமான தீண்டாமைகள் இரண்டாயிரத்தி பதினெட்டிலும் இருக்கு அறிக்கை சொல்லுது ஒரு தீண்டாமை எதிர்த்து ராமகோபாலன் போராடியதுண்டா ஒரு தீண்டாமை கொடுமையை எதிர்த்து அர்ஜுன் சம்பத் போராடியதுண்டா ஆனால் என்னோடு வாதம் தொலைக்காட்சியிலே பேசும் போதெல்லாம் நாங்கள் இருக்கோம் நான் சொன்னேன் ரொம்பவும் நொந்து போய் நீ இந்துக்களே இல்லை என்ன அப்ப நாங்க யாரு என்ன நீ மனுவாதி நீ வர்ணாசிரமவாதி நீ இந்துவே இல்லை அப்படின்னா நீ இந்துவாக இருந்தால் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்காக பட்டியல் சாதி இந்துக்களுக்காக மலைவாழ் இந்துக்களுக்காக நீ குரல் கொடுத்திருக்க வேண்டும் போராடி இருக்க வேண்டும் வரலாறு அது கிடையாது ஆகவே நீ இந்துவே இல்லை என விஷயத்தை சொல்லாதவரை இவர்களை முறியடிக்க முடியாது அர்ச்சகராக வேண்டும் ஒரு வாதம் தொலைக்காட்சியில் கூட டிவியில் அந்த மாதிரி சொல்லு இருக்கு தமிழ்நாட்டில் கோயில் அனைத்து சாதி நேரம் இருக்காங்க சாதினையும் ஆக்கிருங்களே அப்படின்னு அங்க மட்டும் நீங்க ஆக்க மாட்டீங்கன்னா அந்த எட்டாயிரம் கோயில் தான் முக்கியமான கோயில் அங்கதான் துட்டு இருக்கு சவால் விட்டேன் மீனாட்சி கோயில் ஆக்குங்க சென்னை கபாலீஸ்வரர் கோவில் ஆக்குங்கள் திருவெல்லிக்கணி பாத்தசாரதி கோவில் ஆக்குங்கள் சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆக்குங்கள் அனைத்து சாதீன பேர் இந்துக்கள் தானே பயிற்சி பயிற்சி பெற்ற ஆள் தயாரிப்பா நிக்கச்சு பட்டம்லாம் வாங்கியிருக்கு நம்மால அப்படி ஆக்கியது யாரு தெரியுமா கேரளத்தின் நமது தோழர் பினராய் விஜயன்தான் ஒரு வகையில் நான் சொல்வேன் அவர்லயா உண்மையான இந்து கோபமா ஒவ்வொரு மக எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனால் இந்துக்களில இருக்கக்கூடிய ஒரு தலித்தையும் ஆகம கோயிலில் அச்சகராக்கி இந்தியாவிலே சாதனை புதிந்தது தோழர் பின்னர் வாழ்வி அதனாலதான் அவர் மேல இவ்வளவு கோபதாக புரிஞ்சுக்கங்க சாதியத்தைக்குடிக்கிறவர்கள் இருபத்தி ஓரம் நூற்றாண்டிலும் இந்த மனுவாதிகள் அதே போல ஆணாதிக்கத்தையும் மனுவாதம் வேற ஒண்ணும் இல்லாங்க சாதியம் இருக்கும் ஆணாதிக்கம் இருக்கும் கொடூரமான மூட நம்பிக்கைகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பத்திரிகையில் செய்தி சபரிமலை கோயிலுக்கு பெண்கள் போக கூடாது என்று பக்தர்கள் மரியுக்கு போக கூடாதுன்னு சொல்றேன் உலகத்துல கொடுமை கோயிலுக்கு போறான் அனைத்து வயது பெண்களும் வர்றாங்க கோயிலுக்கு போகாதே நான் கேட்டேன் இவங்க ஐயப்ப பக்தர்களா பெரியாரின் பக்தர்களான்னு இல்ல பெரியாராம் கோயிலுக்கு போக கூடாது பாரு நீங்க விட்டீங்க கோயிலுக்கு போகாது மிகப்பெரிய மரியல் மிகப்பெரிய கலாட்டா அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க பெண் உரிமை கூடாது ஆனாதிக்கம் இதே போலதான் ஒரு விவாதத்தில் அர்ஜுன் சொன்னார் அவர் எடுத்த விட எடுப்பிலேயே பொங்கினாரு கம்யூனிஸ்ட்கள் எங்களுடைய வயிற்று நெருப்பாண்டி கூட்டிட்டாங்க என்ன ஏன் நெருப்பு அப்படின்னு கேட்ட எல்லா வயது பெண்களும் போகலான்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு யா உங்க கோயிலுக்கு பெண்கள்லாம் போகலாம் சொன்னா உங்க வயிற்றுல நெருப்பள்ளி கோட்டை பாக்குற உங்க வயத்துல பால்ல வார்த்து இருக்காது தெரியுமா ஐயப்பன் கோயில் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டா என்னென்ன செய்வாங்க இதெல்லாம் ஆண்களை சுத்த பத்தமாக்குது தூய்மையானவர்களாக பெரிய விஷயம் நான் அமைதியா கேட்டேன் அப்படி என்றால் ஆண்களுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குல்ல தூய்மையாக ஆவதற்கு அதையே பெண்களுக்கும் இந்து பெண்களுக்கும் தரக்கூடாதுன்னு கேட்ட அவ்வளோ சப்ஜெக்டை தாண்டி போயிட்டாரா அவங்க எப்பவுமே அவங்க தந்துறாதுதான் இது எவ்வளவு அபத்தம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு இவர்கள் மதத்தை வைத்து வெறியை ஊட்டி இந்த நோக்கம் சனாதனத்தை காக்கிற நோக்கம் பழமைவாதத்தை காக்கிற நோக்கம் சாதியத்தை காக்கிற நோக்கம் ஆனாதிக்கத்தை காக்கிற நோக்கம் அதற்காகவே அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிற நோக்கம் இவங்களுக்கு ஐயப்பன் மீது எல்லாம் பக்தியே கிடையாது கேரளாவிலே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அதன் மீதுதான் வெறி அதற்காகத்தான் இவ்வளவு கலாட்டம் பெக்கு எங்கள் இருக்கிறார்கள் படுத்திவிட்டிட்டு எதிரி கள்ள கூட்டு பெருமுதலாளிகள் என்று சொன்னி கேபிட் குரோனி கேபிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஏன் புரிஞ்சுக்கிறாங்க முதலாளித்து வியாபாரம் பண்றாங்க ஒரு அவன் கல்ல கூட்டு பெருமுதலாளிகள் ஆட்சியாளருடன் நீதிமன்ற முறைமைகோடு கூட கள்ள கூட்டு சில கார்பரேட் சாமியார்களோடும் கள்ள கூட்டு இப்படி கள்ள கூட்டு செய்துதான் கொள்ள இடிக்கிறாங்க தயவு செய்து யோசிச்சு பாருங்க இந்த நாட்டில் எங்கேயாவது இந்த கொடுமை நடக்குமா அது வாட்டுக்கு பெட்ரோல் டீசல் விலை எகிரிக்கிட்டே இருக்கு பெட்ரோலுக்கும் டீசலுக்கு வித்தியாசம் இப்ப கூட கொஞ்ச காலத்துக்கு முன்பு கூட பன்னெண்டு ரூபாய் ரூபாய் நண்பர்களே ஒரிசாவில் என்ன ஆயிடுச்சுன்னா பெட்ரோல் விலையை விட டீசல் விலை ஜாஸ்தியாச்சு இதோடைய அர்த்தம் புரியுதா லாரி வாடகை கூட போகுது லாரி வாடகை கூட்டினால் அனைத்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் கூடும் கூடிச்சு ரொம்ப பெருமையா சொன்னாங்க இன்னும் பணவீக்கம் கூட வச்சாலும் லாபம் அடைஞ்ச ஒரே கள்ளக்கூட்டு பெரு முதலாளி அம்பானி தான் இந்த நாட்டுடைய தேச பாதுகாப்பு ராணுவத்துக்காக ரஃபேல் விமானம் அதனால் படல் அணிஞ்ச ஒரே ஆளு அனில் அம்பானி தான் உலகத்தில் நடக்குமா இப்படி பொதுத்துறை நிறுவனமாகிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அதை எழுபது ஆண்டு அனுபவம் இருக்குங்க அவங்கள விட்டு ஏழு நாட்களுக்கு முன்பு பதிவு பண்ண வரா உண்மையிலே ரொம்ப ரசிச்சேன் சத்ருகன் சின்ஹா சொன்னத அவரு பாஜக இருந்தவர் இல்ல உள்கூட்டெல்லாம் தெரியல அவர் சொல்றாரு எந்த அனுபவமும் இல்லாம வெறும் தொலைபேசி அனுபவம் மட்டும் உள்ள அணில் அம்பானி நிறுவனத்துக்கிட்ட போர் விமானம் தயாரிப்பா கொடுக்குறீங்களே நீங்க அடுத்தாப்புல பீரங்கி குண்டு தயாரிக்கிற வேலையை ஹால்டியம்ஸ் அதை இது லட்டு தயார் பண்ணுவா இருக்குராமா ஹாஜிரா கம்பெனி கிட்ட தான் கொடுக்கணும் ஏன்னா அவங்களால குண்டு தயாரிக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே லட்டு தயாரித்த அனுபவம் இருக்கு நான் சொல்லல திருக்கடி சொல்லி எவ்வளவு கேவலம் புரியுதா அந்த கள்ளக்குலா பேச விரும்பல உண்மை அனுபவம் அதானியும் அம்பானியும் இன்றைக்கு எப்படி வீங்கிறார்கள் இந்த நாட்டிலே ஏழை எளிய மக்கள் எந்த அளவுக்கு வாடி வதங்கி கொண்டே போகிறார்கள் என்பதை தயவு செய்து நினைத்துப்பார் ஆனா இந்த மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது மெய்யான எதிர்கள் இந்த மனுவாதிகளும் அதானி அம்பானி கும்பலும் தான் என்பது தெரிந்துவிடக் கூடாது முஸ்லிம்களின் உலகத்தில் உக்காரம் அத பத்தி என்ன பேச கூப்பிட்டாங்க அங்க போய் உட்காரு பாண்டிய சொல்றாரு அருணன் கொஞ்சம் தாமதம் பண்ணுங்க பிரதமர் முக்கியமான செய்தி பேச போறாரா எல்லாம் ரெடியா இருக்கு அது என்னன்னு கேட்போம் அன்னைக்குதான் செல்லா நோட்டு அறிவிப்பு பனிரெண்டு மணி முதல் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு வெறும் வெட்டு காகிதமே சொல்ல வேண்டியதாச்சு சமாளிச்சேன்னு முழு வரங்கள் கிடைக்கல என்னுடைய சந்தேகங்களை நான் கிளப்பினேன் அப்பவே அது இன்னும் ஜோக்கு ஒரு ஆள் வீட்டுக்கு வந்த பிறகு போன் பண்ணி எங்க அருண் உங்களுக்கு முன்னாடி விஷயம்லாம் தெரியும் போட்டு என்கிட்ட சொல்லி முடிவு செய்யும் <laughs> எதுக்குறேன் இதன் காரணமாக இந்த நாட்டுடைய சிறு குறு நடுத்தர தொழில்கள் நாசமாக போய்விட்டன இன்று வரை கோவை மீளவில்லை திருப்பூர் மீளவில்லை ஈரோடு மீளவில்லை தமிழக அமைச்சரே தொழில்துறை அமைச்சர் சம்பத் நினைக்கிறேன் அவரை என்ன சொன்னார்னா ஐம்பதாயிரம் சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டு விட்டன அதன் காரணமாக அஞ்சு லட்சம் பேர் வேலை இழந்தார்கள் நம்ம மந்திரி எப்பாவது இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக பேசுவதும் உண்டு நான் இதை வச்சு ஒரு வாதம் பண்ண தமிழ்நாட்டில் ஒரு மண்டலத்தில் ஒரு தொழில் மண்டலத்தில் ஐம்பதாயிரம் நிறுவனங்கள் மூடப்பட்டன அஞ்சு லட்சம் பேர் வேலை இழந்தார்கள் என்றால் இந்தியாவிலே எவ்வளவு தொழில் மண்டலங்கள் எத்தனையாயிரம் தொழில்கள் பலனடைந்தது யார் என்றால் இந்த கள்ளக்கூட்டு பெருமுதலாளிகள் குறிப்பாக அவங்கதான் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பத்திரிகையில் இந்த செல்லார் நோட்டுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு அதை விழாவா அந்த கொண்டாடு ஒரு விளம்பரம் போட்டு மோடிக்கு நன்றி தெரிவித்து எந்தளவுக்கு இந்த கள்ளக்கூட்டு பெருமுதலாளித்துவம் என்பது எப்படி பொருந்தி போகிறது என்பதை தயவு செய்து எண்ணிப்பார் இந்திய மக்களுடைய இந்த வெய்யான எதிரிகள் இந்த மனுவாதிகள் இந்த கள்ளக்கூட்டு பெறுமுதலாளிகள் இவர்களை காப்பாற்றுவதற்காக முஸ்லிம் நம்முடைய சகோதரர்களையும் கிறிஸ்தவர்களை நம்முடைய சகோதரர்களை பொய்யான எதிரிகளாக கட்டமைத்து இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் நான் ஒன்றை சொல்லுவேன் பெரும்பான்மை மதவெறிக்கு சிறுபான்மை மதவெறி ஒருபோதும் தக்க பதிலாகும் பெருநெருப்பை சிறு நெருப்பு கொண்டு அணைக்க முடியாது எந்த வகை மதவெறியாக இருந்தாலும் அதற்கான தக்க பதில் மத நல்லிணக்கமே நம்முடைய மரபு அது இருக்கு இங்கே மோதல்கள் நடந்தன என்பதை நாம் அறிவோம் சமணத்தையும் பௌத்தத்தையும் எந்த அளவுக்கு பயங்கரவாதத்தை பயன்படுத்தி வேத மதத்தவர்கள் வீழ்த்தினார்கள் என்பதற்கு ஆதாரம் பெரிய புராணம் பிறகு சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இடையே எவ்வளவு போற்றி வந்துச்சு எவ்வளவு மோதல் வந்துச்சு என்பதற்கு இன்னும் எத்தனையோ நூல்கள் ஆதாரம் ஆனா நம்மால் அவ்வளவுக்கு மத்தியில் ஒரு வாக்கியம் சொன்னாயிருக்கும் பாமர தமிழியவர் நோக்கத்துக்காக மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை மிகப்பெரிய படைப்பு பல நூறு பாக்கை படிச்சு பார்த்து நான் கூட எதிர்பார்க்கணும் அற்புதமான தமிழ் விளையாடுது பரவசம் கொள்ள தமிழில் இவ்வளவு வார்த்தைகளா இவ்வளவு பதங்களாத்து அற்புதமான அவர் எப்படி எல்லாம் கேள்வி பண்றாரு தெரியுமா விஷ்ணுவையும் இந்திரனையும் பிரம்மாவையும் அசந்து போயிட்டாங்க அவங்க மூணு பேர் சிவனை காணுவதற்காக தவம் இருந்தாங்களாம் தவம் இருந்ததுல காட்டுல சுத்தி புற்று வளர்ந்துருச்சான் அவ்வளவு கடுமையான தவம் ஆனாலும் சிவபெருமான் வல்ல அவர் எங்க போயிட்டார் சாதாரண சிவபக்தனை அவனுக்கு தரிசனம் கொடுக்க போயிட்டான் புரியுதுங்களா நைசான குத்தன் இப்படிதான் இருந்துச்சு இந்த சூழல்ல பாடுறாங்க அதிகம் சிவனு ஒண்ணு அதிகம் அதவர் வாயில மண்ணுங்கிறேன் நானு இதுதான் தமிழ்நாட்டுடைய மரபு மரபை காக்க போகிறோமா இல்லையா என்பதை தயவு செய்து எண்ணிப்பார் மதவெறிக்கு பதிலடி மத நம்பிக்கை என்ன அதே போல மதவெறி அரசியலுக்கு தக்க பதிலடி மதச்சார்பற்ற அரசியலே பொதுவாக ஒரு சின்ன குழப்பம் இருக்குது நான் வேண்டுமென்றே மதச்சார்பற்ற அரசியல் அரசியலை வெறுமனின்னு மக்கள் எப்படி இடதுசாரிகள் எந்த வெளிப்படுத்த அற்புதமாக நேர்த்தியாக முகவரைக்குள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் எந்த ஒரு மதத்தையும் மதங்குற வார்த்தை கூட போடலுங்கிற வார்த்தையை போட்டு எந்த ஒரு நம்பிக்கையும் கடைபிடிக்க பரப்ப உரிமை உண்டு காலத்தில் குடிமக்களுக்கு மத நம்பிக்கை தந்த அரசியல் சாசனம் அரசாங்கத்துக்கு அதை தள்ள அதுதான் வித்தியாசம் அரசு சகல மதங்களிலும் இருந்து விலகி நிற்க வேண்டும் அரசாங்கம் இப்ப சில நேரங்கள் என்ன வழக்கம் சொல்றாங்கன்னா எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிறதாங்க மதச்சார்பற்ற அரசு உலகத்தில் எங்கேயாவது இந்த கொடுமை இருக்குமா எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிறது எப்படியா மத இருக்கும் எல்லா மதங்களையும் சார்ந்து இருக்கிறதால ஆயிடும் கடைசியில் என்னாக தெரியுமா எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிறது என்ன இந்து மக்கள் ஆகவே அது நடைமுறையில இந்து மத சார்பு அரசாக மாறிவிடும் இன்றைக்காவது நானெல்லாம் எது பார்க்கல நீங்க இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் ஆகிய உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார் முதலமைச்சர் ஆவார் அரசியல் சாசனம் என்ன சொல்லுது மதச்சார்பற்ற அரசு ஆனால் ஒரு பக்கா சாமியார் இப்பவும் அந்த மதத்துக்கு அவர்தான் அதிபதி மாநிலத்துக்கு அவர்தான் முதலமைச்சர் அவரு மக்கள் வரிப்பணத்தை எடுத்து தீவாடி கொண்டார் ரம்ஜான் கொண்டாடுவாரா நீ சொல்றீங்க எல்லா மதங்களையும் சமமாக பாதிப்பது ஐயா கொண்ட சகல மதங்களில் இருந்து அரசு விலகி நிற்க வேண்டும் ஆனால் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றையும் பின்பற்றாமல் இருக்க இந்திய குடிமக்களுக்கு ஊரடங்கு உரிமை சுதந்திரம் உண்டு இந்த அரசை நிலைநிறுத்தத்தான் ஒரு அரசியல் வேண்டும் அந்த அரசியல் தான் மதச்சார்பற்றி இத்தகைய சக்திகள் இன்றைக்கு என்றால் மிகப்பெரிய ஆபத்து வினைவழியும் மாற்றான் வலியும் துணைவழியும் தூக்கிச் செயல் என்று நம்முடைய வள்ளுவன் அன்றைக்கே சொல்லிட்டான் எதிரி என்பதை தினசரி பார்த்துட்டு இருக்கோம் இந்த கேரளாவில் அப்படி என்றால் இவர்கள் இன்றுவரி சக்திகளுக்கு எதிராக அரசியல் சக்திகளை ஜனநாயக சக்திகளை இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும் அரசியல் பேசல நான் அரசியலுக்குள்ளே போகல நான் சொல்வது சிவில் சமூகத்தில் குடிமை சமூகத்தில் சிவில் சமூகத்தில் எல்லா துறைக்குள்ளும் அவங்க பூந்திருக்காங்க இந்த மதவெதிய அவங்களுடைய நோக்கம் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கு இந்து ராஷ்டிரம் அல்ல அது அடிப்படையில் மனுவாத ராஷ்டிரம் அந்த மனுவாத ராஷ்டிரத்தில் அடித்தட்டு இந்துக்களுக்கு உரிமை இருக்காது அந்த மனுவாத ராஷ்டிரத்தில் அனைத்து பெண்களுக்கும் உரிமை இருக்காது இதுதான் உண்மை அனைத்து இந்திய மக்களும் இன்னும் சொல்ல உயர் ஜாதி இந்துக்களுக்கு கூட இந்து ராஷ்டிரம் ஆபத்தானது அவங்களால் நிம்மதியாக வாழ முடியாது ஆகவே அனைத்து மனிதநேய உள்ளங்களும் சேர்ந்து நின்று இந்த மறுவரி சக்திகளை முறியடிக்க வேண்டும் ஒரு மகத்தான மக்கள் ஒற்றுமை மேடையை கட்டமைக்க வேண்டும் நன்றி வணக்கம்